வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகிறனா குழந்தைகளின் முகத்தைபடுத்துவதை அவர்களுடையதான் சால சிறந்தது ஆம் உங்கள் குழந்தைகளின் முகத்தை அழகுபடுத்துவதை காட்டிலும் அவர்களுடைய மனத்தை அழகுபடுத்துவதுதான் சாலச்சிறந்தது என்கிறார் பேரறிஞர் தாலெஸ் நன்றி வணக்கம்